வேதவாக்கியங்களுடைய பொருளை நன்கு தெரிந்து கொள்வதற்கு இத்திகாச புராணங்கள் உதவுகின்றன கதை எப்போது நடந்ததோ அதே காலத்தில் எழுதப்பட்டவை இத்திகாசங்கள் கதை முடிந்த பிற்பாடு எழுதப்பட்டவை புராணங்கள் பாரத தேசத்துக்கு இரண்டு இத்திகாசங்கள் விளக்கேற்று வைக்கின்றன ஒன்று சீதாராமர்களுடைய பெருமை செல்லும் ஸ்ரீராமாயணம் மற்றொன்னு பாண்டவ தூதனான கண்ணுடைய ஏற்றம் செல்லும் மகாபாரதம் கண்ணனே உபாயம் மோட்சமடைவதற்கு அவனே ஒரே வழி அவன் திருவடிகளையே நம்மை சம்சாரத்திலிருந்து தாண்டி விக்கின்றன இது சிறந்த தர்மம் தர்மத்தை நாம் பல வகைகளாக பிரிக்கலாம் அன்றாடம் ஒத்தொத்தரும் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் விசேஷமாக இன்ன சந்தர்ப்பத்தில் என்னென்ன காலகட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பிதா தந்தை இருப்பவர் கடைபிடிக்க வேண்டியவை தந்தை தாய் மறித்தவன் கடைப்பிடிக்க வேண்டியவை இந்த தர்மங்களை நாம் பல வகைப்படுத்தலாம் சாமான்ய தர்மங்களை விட பொதுவான தர்மங்களை விட விசேஷமான தனிச்சிறப்பு வாய்ந்த தர்மங்களுக்கு பெருமை அதிகம் அனைத்து தர்மங்களை விட பகவான்கிற தர்மத்துக்கு மிகவும் பெருமை கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு கொண்டாடுவார்கள் கண்ணனே சனாதன தர்மம் இப்ப நாம் தர்மத்தை பின்பற்றுமர்கள் பழங்காலத்தையே தர்மம் இந்த தர்மங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டுள்ளன என்னத்துக்காக நாம் அதை பின்பற்ற வேணும் இது என்ன லாஜிக்கலா அப்படின்னு நமக்கு தோணும் அனைத்தும் லாஜிக்கல் தான் லாஜிக் லாஜிக்குங்கிறது என்ன பல ஒரு புகார் சொல்லுவார்கள் லாஜிக்கலாக பேசணும் சென்டிமெண்டலாக பேசாதீங்கோ இது பல பேரும் சொல்லின்றே எந்த முடிவுக்கு வந்தாலும் அது லாஜிக்கல் என்னடாக இருக்கணும் அதில் எப்போவுமே எமோஷன்ஸுக்கும் சென்டிமெண்ட்ஸுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள் நம்முடைய இத்திகாச புராணங்கள் அனைத்தும் எத்தனை கெத்தனை லாஜிக்கலோ அத்தனை கத்தனை எமோஷனல் ரொம்ப லாஜிக்கலா தான் ரிஷிகள் பேசுவான் இன்னும் கேட்டா எப்பேற்பட்ட மேனேஜ்மெண்ட் படிச்சவா கூட ஒரு ரிஷி பேசறாப்புல பேச முடியாது ஏனென்றால் அந்த ரிஷிக்கு வேறு பயன் கிடையாது நாம எத்தனை படிப்பு படிச்சாலும் எத்தனை ரிசர்ச் பண்ணாலும் கடைசியா அதனால மோட்சத்துக்கு போக அங்கு பயன் இல்லை எதோ இந்த லோகத்தில் நன்னா இருக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் ஏதோ ஒரு பரிசு பெற வேண்டும் இதை போன்ற உயர்ந்த எண்ணங்கள் கூட இருக்கலாம் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் யார் எதை பண்ணாலும் இப்போ மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் படிச்சாலோ மேக்ஸ் படிச்சாலோ எந்த இடத்துலையுமே பொய் கூறாதே புறங்கூறாதே பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே இதெல்லாம் எந்த கிளாஸ்லயுமே சொல்லிக் கொடுக்குறதா தெரியல அப்ப அதுக்கு தனியாக மாரல் சயின்ஸ்னு ஒன்று வைக்க வேண்டியிருக்கு அதைத்தான் ரொம்ப நாளாக தர்மம்னு சொல்லிட்டு இருக்கும் அனாதிகாலமாக தர்மம் லாஜிக் அடிப்படையிலேயே ஏற்பட்டதுதான் இன்னொன்னு எதவனா நம்ம சென்டிமெண்ட் சொல்லிக்கலாம் எதவனா லாஜிக்கல் சொல்லிக்கலாம் ஒத்தொத்தர் தான் எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிக்கிறாரோ நான் லாஜிக்கலா தான் நடந்துக்கிறேன் அவர் சொல்லிடுவார் ஆனா அது அடுத்த வீட்டுக்காரருக்கு சென்டிமெண்டலா கூட இருக்கலாம் என்ன இவர் லாஜிக்கலா ஒரு நியாயமே இல்லாத நடந்துக்கிறாருன்னா அவனவன் நியாயத்தை அவன் வாயிலாக கேட்டால் தான் தெரியும் ஆகையாலே இது என்ன எப்படி இது லாஜிக்கலாகவே இல்லையே என்னமோ ஒரு நம்பிக்கை சென்டிமெண்ட் இத வச்சு போய் கொடுக்கலாமான்னா என் நம்பிக்கைன்றது லாஜிக்கலே கிடையாதா சென்டிமெண்ட் லாஜிக்கல் இல்லையா இது ரெண்டுத்தையும் நாம பிரித்து பார்க்கறதுல பிரயோஜனமே கிடையாது ரெண்டு சேர்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நியாயத்தின்படி தர்க்கத்தின்படி நேர்மையாகத்தான் பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள் ஆனா அந்த நேர்மை வளர வளர உலகத்துல சென்டிமெண்ட் எதுவுமே இல்லை ஐயோ இந்த லோகம் என்ன பண்ண போறதோ பணம் சம்பாதிக்கப்படுறவோ பதவி உயர்வோ அதுல பெரியோர்களுக்கு சென்டிமெண்டே கிடையாது ஆனால் பெருமானுடைய திருவடிகளில் கண்டிப்பாக அது உண்டு அதனாலதான் சனாதன தர்மம்னு சொன்னாலே ஒரு பக்கம் ரொம்ப லாஜிக்கலா சயின்டிசா எழுதிவிடும் மற்றொரு பக்கத்தில் எத்தனைக்கெத்தனை கண் பக்தி இருக்க அதையும் அதை வளர்த்து விடும் இந்த ரெண்டையும் நன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கத்துல நேர்மையாவும் சிந்திக்கணும் லோகத்துல உண்மையாவும் நடந்துக்கணும் இன்னொரு பக்கத்தில் கண்ணன் அப்படி சொன்னா ஓடணும் அவர் கஞ்சுமிட்டினார்னு சொன்னா ரொம்ப திருப்தியா இருக்கணும் ஒதர்ட்ட சுழித்தார்னு சொன்ன என்ன அழகுன்னு சொல்லுகிறார் நிஜமாவே அது அழகார் கொல்லு அவர் மயில் தீலி சாத்தி கொள்ளுகிறார் அவர் குந்துமணி மாலை போட்டுக் கொள்ளுகிறார் கையில் புல்லாங்குழல் வைத்துக் கொள்ளுகிறார் ஆட்டிய மாடுகிறார் கண்ணை சுரட்டுகிறார் புரட்டி விழிக்கிறார் என்னென்ன செய்தாலும் அந்த கண்ணங்கிற குழந்தை பண்ணா அது நன்னார் அங்க போய் லாஜிக்கா பேசிட்டு பார்ப்போம் நாம அப்படி பேசுறதே இல்லையே நம்ம வீட்டிலேயே கூட ஒரு சிறு குழந்தை அந்த குழந்தையினுடைய காலை எடுத்து தானே அப்பா பட்டுப்பட்டுன்னு கணத்துல அடிச்சுக்கிறார் இது என்ன ஒரு சிறு குழந்தை தன் காலை எடுத்து தந்தை யாரை அடிக்கலாமா இது லாஜிக்கலா அப்படின்னு கேட்டுட்டோம்னா இந்த கேட்டெல்லாம் அர்ச்சனையே கிடையாது பல பேர் யார் இதை பத்தி லாஜிக் லாஜிக்குன்னு பத்திரிகைகள் எல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியுதுல எல்லாம் லாஜிக் இருக்கா இல்லையான்னு எழுதுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் வேணா அது நன்னா இருக்கலாமே தவிர கண்டிப்பா லாஜிக்கலா இருக்கணும் ஆனா பகவத் விஷயத்தில் இருக்க முடியாது நாம் வாழ்கிற வாழ்க்கை எதிர்பார்ப்பு நாளைக்கு எப்படி இருக்கும் பத்தின திருத்தம் இது இத்தனையுமே செய்தி தான் இது இத்தனையுமே விசுவாசம்தான் அது இல்லாமல் லோகத்தில் எதுவுமே நடக்க போகவில்லை நாளை சனாதன தர்மம்ங்கிறது இந்த ரெண்டையும் நன்கு சீர்தூக்கி ஒரு தராசனுடைய ரெண்டு தட்டா வச்சுருக்கும் லாஜிக்கையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கும் சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸையும் மற்றொரு பக்கத்தில் வச்சுக்கும் ஒரு மனுஷன் இது ரெண்டுமே சேர்ந்தவன் தானே வெறும் லாஜிக்கலாம் மட்டும் இருந்தா வாழ்க்கையை வெறுத்து போடும் வெறும் சென்டிமெண்டலா மட்டும் இருந்தா வாழ்க்கையை வாடறச்சிக்க முடியாது இந்த ரெண்டு சேர்த்து இருக்க வேணும் இல்லையோ சனாதன தர்மத்துக்கு உண்டான தனி அதுதான் தொன்று சொல்லு எத்தனையோ காலமாக மகாபாரதம்ங்கிறது பரம பிரமாணம் பிரமாணம் அதுல என்னென்ன சொல்ல வேண்டுமோ நேர்மையா விளக்கப்பட்டிருக்கும் எந்த கல்வி கேட்டாலும் அதில் பதில் உண்டு வெறுமிக்கா நான் சொல்றேன் கேட்டுக்கோ இல்ல கண்ணனை கீச்சல் சொல்ல வியாசர் கூட நான் சொல்றேன் கேட்டுக்கோ சொல்ல விதரம் திருத்தராசிரே நீ மறுகல் தான் கேட்காதே நான் சொல்றேன் கரெட்டுக்கோ அப்படின்னு எப்பவானு சொல்லியிருக்காரா இப்ப கிட்டனாலும் நீங்க கேட்கணும் வரையில் இதுல ஏதானு ஒண்ணு இல்லா ஜிக்கலா பட்டிருக்கா ஏன்னா பயிற்சிகார தரமா கவைக்கோதமா எழுதிருக்கார் என்று ஒன்று கூட நம்ம நினைச்சது இல்லை இன்னும் கேட்டா இது கேட்கற பலவேறு இடத்துல பேசி பார்க்க அவன் நினைக்கிறதான சுவாமி அவர் சொல்ற தர்மத்தை ஒன்னு ஒண்ணு நினைச்சு பாக்குறச்சே நாம் அந்த நிலையில இருந்தா எவ்வளவு திருப்தியா இருக்கும்னு என்னால இந்த நிலைக்கு ஒசர முடியலையே இது எத்தனை பேர் மனசுல தோன்றது இப்போ இந்த தோணுதலே தான் முதல் படி ஏன்னா இதுலயே உயர்ந்த நிலை ஐடியல் சுச்சுவேஷன் நான் அதுக்கு ஒசரணும் ஆனா முடியலையே அடுத்து படிப்படியா ஒசரப்போறேன் இந்த எண்ணம் ஒத்தொத்தரிடத்துல இருக்க வேணும் இருக்கிறது இருக்க இது இருக்கிறதே இந்த புஸ்தகம் வசத்தீங்கறதுக்கு சாட்சி இதை கேட்குற ஒத்தொத்தர் மனசுலையும் அப்படி சிறகடிச்சு பறக்கிற ஒரு பெருமை புரியறதும் இல்லையோ அதுதான் அவரை எழுதி வைக்க இருக்கிறது உண்மை உண்மை இந்த உண்மையை கல்வெட்டு இருக்கிறதா எங்கேயானும் ஹிஸ்டரி இருக்கிறதா ஸ்டெடி பிரயோஜனமே இல்லை இந்த உண்மையை தேடுறதுக்கு ஹிஸ்டரிக்கா போகணும் இந்த தர்மத்தை கேட்கும் போது மனசு உயரதுன்னு தெரிந்தால் அதை இதுக்கு லாஜிக்கு மத்தொன்னு தேவையே கிடையாது கடைசியில் எதை சாதிக்கணும் நம்ம மனசு உயர்ந்திருக்கணும் வாழ்க்கை உயர்ந்திருக்கணும் மோட்சத்துக்கு போகணும் இதுக்கு எந்த கல்வெட்டும் தேவையில்லை எந்த ஆதாரமும் தேவையில்லை கல்வொழி கவலை பழகி பாரதத்தின் உணர்வு ஒரு சின்ன இடைவேளி தொடரும் ஒரு வேடன் புறாவ பிடிச்ச புறாவ பிடிச்சிட்டு அடிச்சு விட்டு கொண்டு வரார் அது சின்ன புறா மாட்டி முடிச்சு அப்போ அதனுடைய தாய்ப்புறா வந்து அவன் காலை சுத்தி சுத்தி வந்தது வேடனுக்காக பாக்குறார் என்ன இந்த மாதிரி வருது என்ன இந்த புறாவு கூடுறார் இன்னொருத்தர் ஒரு முயல்குட்டிய பிடிக்கிறார் முயல்குட்டி சின்ன முயல்குட்டி அவனுடைய அம்மா வந்து வீணமா அப்படியே அவனை பார்த்து கெஞ்சராப்பலே என் குழந்தைய போய் பிடிச்சுன்னு போயிட்டே நினைச்சது அந்த பார்வையை பார்த்தவொன்னே ஏதோ மனசை வேடனுக்கு குட்டி முயல விட்டுட்டு போயிட்டான் இத பராசரவட்டருங்கிற ஆச்சாரியன் பார்த்து இந்த வேடன் இந்த கதையை பராச்சரப்பட்ட இடத்துல சொன்னான் அவர் மயங்கி அவருக்கு எதனால அந்த மாதிரி மயக்கம் ஏற்பட்டதுன்னா சரணாகதி சாஸ்திரம் இந்த முயலுக்கு தெரியுமா நம்ம அவங்ககிட்ட சரணம்னு சொன்னா குட்டி முயல விட்டுடுவான்னு இந்த முயலுக்கு தெரியுமா அல்லது காலில் விழுந்தவனை காப்பாத்தியே தீரணம்ங்கிற உயர்ந்த தர்மம் வேடனுக்கு தெரியுமா இதுல ராமாயணத்தின் விபீஷண சரணாகதி என்ன சொல்லியிருக்குன்னு வேடனுக்கு தெரியுமா அல்லது உபனிஷத்துல சரணாகிதி என்னன்னு முயலுக்கு தெரியுமா ஒண்ணுமே ரெண்டு பேருக்கும் தெரியாது ஆனா இந்த இடத்துல ஒரு சரணாகதி அரங்கேரத்து பத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார் நாம பெருமானோம் பெரிய சாஸ்திரம் தெரிஞ்சு நிற்கிறது அல்ல நான் கையால் ஆகாதவன் தேவரையை மோட்சம் கொடுக்கணும் அத்தோட போய் நின்றோம்னா சரணாகதி அரங்கேறுத்தாத்தான் அடுத்தான் வேதாந்த தேசியம் சாதிக்கிறார் பெருமான் முன்னாடி போய் நின்று கொண்டு சரணம் என்று வேண்டுகிறோமே இதுக்கு ஒன்றும் பெரிய லாஜிக்கும் தேவையில்லை சாஸ்திரம் சயின்டிபிக் ஞானமும் வேண்டாம் ஒண்ணும் இல்லாத ஒருத்தன் சாமி நீங்கிட்ட ஒன்னும் இல்லை அப்படின்னு கெஞ்சலையா அதே கெஞ்சுதல் தான் முயல்குட்டி கெஞ்சிருக்கு அதே கெஞ்சுதல் தான் நானும் பகவான் இடத்துல கெஞ்சிருக்கோம் இந்த கெஞ்சுதலுக்கு சென்டிமெண்ட் போருமா லாஜிக் வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இப்ப இந்த முயல்குட்டிக்கும் சரணாதிபதி தெரியாது வேடனுக்கு சரணாதி சாஸ்திரம் தெரியாது ஆனா சரணாதிபதி அரங்கேரித்தா அதே போல இந்த மகாபாரதத்துக்கோ ராமாயணத்துக்கோ அதன் காலத்துக்கோ பகவானுக்கோ எந்த கல்வெட்டும் தேவை கிடையாது அதை கேட்கும் போது நம் உள்ளம் பறக்கிறது நம் உள்ளம் உயர்கிறதுனால் நேர கை மேல சாட்சி இருக்கிறது வேற எத்தோ எதற்காக தேடி போக வேண்டும் அதான் தர்மம் சனாதன தர்மம்னு கொண்டாடுகிறார்கள் அந்த தர்மத்தை விதுரர் மிக நேர்த்தியாக எடுத்துரைத்துக் கொண்டு வருகிறார் அதுல ஒன்னொன்னா சொன்னத பார்த்து ரெட்டரட்டையா சனுக பார்த்து முடிச்சுட்டோம் இப்ப மூணு மூணா பார்க்க நியாயங்கள் மூன்று உபாயங்கள் உலகத்தில் ஒத்துக்கொள்ளப்படுகின்றன ஒன்றை நான் அடைய வேண்டும் என்னால் மிகத்தாழ்ந்த வழி நடுவான வழி உயர்ந்த வழி என்று மூன்று உபாயங்கள் மூன்று மார்க்கங்கள் மூன்று வழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன நியாயங்கள் மூன்று வேண்டும் அதாவது வழி மனுஷான உதித்தது மனிதர்களுக்கு மூன்று வழிகள் உள்ளன தனியான் தாழ்ந்த வழி மத்திய நடுவான வழி ஸ்ரேஷ்ட உயர்ந்த வழி இதி வேதவிதோ விதுகு என்று வேதத்தை கற்றவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்ப நினைத்ததை அடைவதற்கு வழிகள் மூன்று உள்ளன தாழ்ந்தது நடுவானது உயர்ந்தது மற்றது அடையறத பத்தி நம்ம இப்ப பார்க்க வேண்டாம் பகவான் அடைவதை பற்றி பார்ப்போம் பெருமானை அடைய வேணும் என்னால் அதற்கும் மூன்று வகையான வழிகள் உள்ளன அதுல முதல் வழி தாழ்ந்தது வழியை சொல்றேன் கோசக்கூடாது யாரும் ஏன்னா இது தாழ்ந்ததுங்கிறது அதை வெயணுங்கிறதுக்காக நான் அடுத்ததோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது தாழ்ந்தது பத்து லட்சம் ரூபாய் இருக்கு சாமி அது என்ன காசு ரொம்ப தாழ்ந்தது பத்து லட்சத்தை தாழ்ந்ததுங்கிற நியாயமான ஒரு ரூபா கூட தான் தாழ்ந்துன்னு சொல்லக்கூடாது ஆனா ஒரு தடத்துல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ அப்ப பத்து லட்சம் அதோட கம்பேர் பண்ணி பாக்கறது தாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதை போல நீங்க எடுத்துக்கணுமே தவிர கர்ம ஞானயோகமோ பக்தி யோகமோ அடைவிக்கும் வழிகள் ஆனால் இந்த மூன்றுமே தாழ்ந்த வழிகள் கர்மயோக ஞான யோக மூணும் தாழ்ந்த வழி ஏனெனில் நம்முடைய பிரயத்தனத்தாலதான் இந்த வழிகள் மோட்ச மார்க்கத்தில் அழைத்து போகும் இதுக்கெல்லாம் சாத்தியோபாயங்கள்னு பேர் நாம பிரயத்தனப்படணும் இந்த கர்ம யோகத்தை கொண்டு ஞான யோகத்தை கொண்டு பக்தி யோகத்தை கொண்டு நான் முயற்சி செய்து முக்தி அடைகிறேன் இதுதான் சாத்தியோபாயம் என்னுடைய பிரயத்தனத்தால் என்னுடைய முயற்சியால் சாதிக்கப்படுகிறது என்றால் அவற்றுக்கு சாத்தியோபாயம்னு பேர் அதுதான் இருக்கிறதுலேயே தாழ்ந்த வழி ஏன்னா இதுல என்னுடைய சுவாத்திரியம் என்னுடைய செருக்கு அடங்கி இருக்கு பாருங்க நான் முயற்சி எடுத்து மோட்சத்துக்கு போனோம் அந்த செருக்கேதான் இத கீழபடி செல்விடுறது இதை விட அடுத்த தெரியுமா சரணாகதி என் முயற்சியாலே கர்ம ஜான பக்தி யோகத்தாலதில்ல பெருமானுடைய திருவடி பலத்தாலே மோட்சத்துக்கு போக போகிறேன் இதை சரணாகத்தின்னு கொண்டாடுறார்கள் பெருமானே உபாயம் கர்ம ஜான பக்தி யோகங்கள் வழிகள் அல்ல உட்டுடன் சர்வகர்மான பரித்தேஜ மற்ற தர்மங்களையெல்லாம் விட்டு மாமேக்கம் சரணம் பிரஜ என் ஒத்தனையே பத்துன்னு கண்ணன் சொன்னாரியோ அப்ப அவரே வழி கிருஷ்ணன் தர்மம் சனாதனன் இது நடுவான வழி பெருமான் திருவடிகளை பற்றியே மோட்சத்துக்கு போனால் அது நடுவான வழி நமக்கு சுவாமி அதைவிட வசத்தியான வழி இருக்கா இருக்கே ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி மோட்சத்துக்கு போனால் குருவினுடைய திருவடிகள் மூலமா முக்தி அடைகிறோம் இல்லையோ அது மிகச்சிறந்த வழி இதைத்தான் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொல்லுவார்கள் அப்ப கர்மஜான பக்தியோகங்கள் தாழ்ந்த வழி பெருமான் நடுவான வழி இன்னும் உயர்ந்தது ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவது அவர் பெருமானிடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவார் பெருமானை நேரே பற்றுவதை விட ஒரு ஆச்சாரியன் குரு மூலமாக போவதில் என்ன சரத்து இருக்க முடியும் என்ன பண்ணாலும் பெருமான் நம்ம ஜாதி இல்லையே நான் சொல்ல வந்தது அவர் பரமாத்மாங்கிற ஜாதி நம்ம ஜீவாத்மாங்கிற ஜாதி அதனால நம்ம கஷ்டம் அவருக்கு போறது இல்லையே ஆனா குரு மனுஷன் ஒரு குருவை பிடிச்சிருந்தா தானே பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியும் நம்ம கட்ட பெருமானை விட குருவுக்கு இன்னும் நல்லா தெரியும் ஏன்னா அவரும் மனிதனா பிறந்து பட்டவர் தானே அவர் இதே சம்சாரத்தில் இருந்தவர் தானே அதனால தான் அவரை பற்றி இன்னும் சிறப்பு வாய்ந்தது பெருமாளாவது நம்முடைய கர்மத்துக்கு அதீனமாக சம்சாரத்துல பிறவிய கொடுக்கறதும் அவர் மோட்சத்தை கொடுக்கறதும் அவர் ஆனா குருவுக்கு இருக்கிற பெருமை பார்த்தோம் அவர் நம்மள சம்சாரத்தை தள்ளுறதே இல்லை மோட்சம் வாங்கி கொடுக்குற ஒரே வேலையை மட்டும்தான் அவர் பார்க்கறார் இன்னொரு விதத்துல பார்ப்போம் பெருமான நேரே போய் அண்டினோம் என்னால் அவர் கையை பிடித்து எனக்கு மோக் கேக்கிறா போலே ஒரு ஆச்சாரியன் மூலம் பெருமாள் வாய்ப்பு உண்டு தாலை பிடிச்சுட்டா உதரவே முடியாது பாருங்க ஞான மனு நன்னாகவே உடையனான குருவை அடைந்த தால் மாநிலத்தீ பேனார் கமல திருமாமகள் தானே வைகுந்தம் தரும் என்று மனவாள உபதேச ரத்னால இந்த பிரபந்தத்தில் சாதிக்கிறார் அப்ப ஆச்சாரிய அபிமானமே பஞ்சமமான உபாயம் பஞ்சமோபாயன் சொல்லுவார்கள் அப்ப தாழ்ந்த வழி நடுவான வழி உயர்ந்த வழி ஒத்தத்திரம் அந்த உயர்ந்த வழியான ஆச்சாரியன பத்துவோம் வேண்டி அமைகிறேன் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி